ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று அறிவிக்கின்றார்கள் பள்ளிகளை கொள்ளும்படி நபிசல்லாக அவர்கள் கட்டளையிட்டார்கள் பின்பு இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அது தன் வாயால் அந்த நெருப்பை ஊதிவிட்டது என்றும் கூறினார்கள் இரண்டு இரண்டு மூன்று ஏழு